வணக்கம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தபால் நெடுஞ்சாலை திட்டம் இந்தியா மற்றும் நேபாள நாடுகளுக்கிடையே அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டு சயித் சமன் திவாஸ் என்பது மத்திய பிரதேச மாநிலத்தில் அனுசரிக்கப்படுகிறது மூன்று இந்திய திட்டமான ககன்யான் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மனிதனை விண்வெளிக்கு அனுப்புகிறது நான்கு மெய்ப் பொருளிகளுக்கான இருபத்தி நான்காவது காங்கிரஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சீனாவில் நடைபெற்றது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சந்திராயன் இரண்டு திட்டத்தில் தரையிறங்கும் வாகனத்தின் பெயர் என்ன இரண்டு வடஇந்தியாவின் எந்த நகரம் முதலாவது முற்றிலுமான விண்வெளி தொழில்நுட்ப ஆராய்ச்சி பெற்றுள்ளது மூன்று மகாதாய தண்ணீர் பிரச்சனையில் எந்தெந்த மாநிலங்கள் இடம்பெற்றுள்ளன நான்கு பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டமான கன்னியாசிரி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி